ஆராயி இரு தடங்கன் அஞ்சனவம் புனல் சோற ஆலகம் சோர கூந்தலை முடிக்காமையே இருக்க மாட்டாங்க ஆனா அவ குழுந்தான் முடிக்க என்ன கேட்டா அடியுங்கிறது அழகம் சோர கூந்தல் அப்படியே தவிதான் ஆராயி இரு அஞ்சனவம் புனல் சோற அழகம் சோர இது வரைக்கும் முகத்தை காட்டணும் இப்ப வேறானுகில் தகைந்த கை சோறிய ஒரு பெண்ணு அது பல ஆண்கள் இருக்கும் போது புடவையா வைக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும் அதனால அது அப்படியே பிடிச்சி போத்திக்கிறா பாவம் அந்த அயோக்கிய திரும்ப கொடுத்துட்டு இருக்கிறான் இந்த மாதிரி அந்த துணியை எடுத்து எடுத்து எடுத்து போட்டிய கையும் வலிக்குதான் பாவம் வேறான துயில் தகைந்த கை சோற மெய் சோற உடம்பு அப்படியே சொன்ன போச்சு வேறோர் சொல்லும் கூறாமல் இதுவரைக்கும் தா தாத்தான்னு சொன்ன வாய் விட்டுட்டு இல்லை துயில் தகைந்த கை சோற மெய் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று அரட்டி குளிர்ந்து நாவில் ஊராத அமிழ் தூர உடல் புலகித்து உள்ள மெலா முறியினாலே அப்படி உருனா இதுவரையிலும் தனக்குரிய உடல் உடல் உறவா உறவாக இருக்கிற நினைத்தவன் இனி உயிருக்கு தந்தையாக இருக்கிற உயிருக்கு உணர்வாக இருக்கிற கோவிந்தா கோவிந்தா என்றி சொன்னாராம் இந்த அத்தான கூப்பிட்ட வரைக்கும் கையும் வலித்தது புடவையும் நினந்துடமாட்டிருக்குது இப்ப என்ன மூராசன்ஸ்ல இருந்து அங்க பக்கத்துல மூராசன்ஸ் ரொம்ப பெரியது நான் பண்ணோம் ஜவுளி கடையில இங்க என்ன காஞ்சிபுரம் சுப்பிரமணிய சீட்டாரா இல்ல வேற வச்சுங்க யாராவது நல்லிது நல்லி நல்லி சீத்தியர் இந்த இந்த மேல வந்து அப்ப அத்தான கூப்பிடுற வரைக்கும் தான் கைதான் உதவுச்சு ஆண்டவனை கூப்பிடுகின்ற பொழுது அவன் உதவுகிறான் அது போல குங்குளியக்கலையர் இதுவரையிலும் அந்த பவுனை அந்த பொண்ணு எடுத்துக்கொண்டு போனவர் குங்குளியத்தை வாங்கிவிட்டு தன்னை மறந்து பெருமான் தான் இந்த அருமையான அந்த சிந்தை மகிழ சிவபுராணந்தும் என்று அருமையா சிவபுராணம் சொல்லிட்டாங்க உட்கார்ந்தவுடனே அந்த பொறுப்பு யாருக்கு வருது இறைவனுக்கு வந்துடுது இறைவனுக்கு வந்துருது அதனால் அங்கே உடை கொடுத்தார் இங்கே உணவென்ன பவுன் என்ன விளைபொருள் என்ன எல்லாம் இப்பொழுது நேரிலே சித்தாந்த சாத்திரத்தை கலைக்கிறோம் சைவமாயினுமாக வைணவமாயினுமாக இந்த இடத்துல உண்மை உண்மைதானே இதுல இருந்து என்ன தெரியுது என்ன இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் சாரம் என்ன எங்க திருவுந்தியாரில் வச்ச இந்த சின்ன பிள்ளைகள் பாடுது பாருங்க அதுல சாத்திரம் தொடங்குது நாட்டு சொல்றது சைவ சித்தாந்த சாத்திரம் பதினாலயுமே முதல்ல தொடங்குறது என்னன்னு கேட்டா சும்மா சின்ன புள்ள விளையாட்டா தொடங்குது சின்ன பிள்ளை விளையாட்டா எந்திரிச்சு எழுந்துட்டு குதிச்சு குதிச்சு பாடுறது அந்த மாதிரி பாடுறது என்னடி எப்படி வந்தது அவரு போய் அங்க கோவில் இருக்கிறாரு தாலி வந்து கொடுத்ததுக்கு நெல்லு வாங்கல குங்குணி வாங்கிட்டாரு இங்க எப்படி வந்தது நெல்லும் பவுனும் இதெல்லாம் எப்படி வந்து நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திபர நாம் நாம் நாம் என்பதோ நம்மால் தான் ஆகிறது ஆகிறது என்பதை என்னைக்கு நீ மறந்து எல்லாம் நீதான் என்று வந்து விட்டாயோ அப்பா அவன் தான் பொருட்படுத்த இவரும் தன் செயல் அங்க எங்க போயிட்டாரு கோயிலுக்கு அந்த அம்மாவை என்ன வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றீ இதுவரைக்கும் அத்தான்னு சொன்னபடி அது வெள்ளா மட்டு விட்டு வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தான் சொன்ன செயல் அற்று இந்த பெருமான் தன் செயலாக எடுத்துட்டு வந்துடுவானான் தன் செயலாக தர்றது மட்டுமல்ல தன்னேயே தந்தான் என்று உந்திபர அவனே நம்ம கிட்ட கொடுத்துருவானா அவனே நம்ம கிட்ட கொடுத்து கொடுப்பதற்கு முன்ன உதாரணம் உண்டா சார் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கரோ சதுர உடனே திருவாசகம் அப்ப தன்னேயே தந்தான் என்று உந்திபர அருமையான உந்தியால் வச்சு பாட்டு அப்போ நம்முடைய செயலல்ல எல்லாம் நீதான் என்று நினைத்து விடுகின்ற பொழுது பெருமான அது பொறுப்பை நாம் தான் வருகிற வரைக்கும் அதனாலதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே குதிரை எப்பப்பா வரும் உடனே என்ன பண்றார் என்ன என்ன பண்றது என்னைக்கு வர்றதுன்னு சொல்றது இருக்கிற படம் எல்லாம் போயிட்டுதே அப்படிங்கிற நினைப்பு இல்லை எங்க போயிட்டு அங்கிருந்து வந்தவன் எங்கப்பா குதிரை பாண்டியன் கேக்குறான் நாளைக்குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் குதிரை தான் நடிகளை பரியலா குதிரையாக்குனா ஆக்கிட்டு என்ன பண்ணாரு போடா ராஜா போக எங்கே அல்ல மதுரைக்கு போனும் தெரியுதா அப்படி போட்டுட்டு தான் பின்ன வரானா குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் ஆகவேதான் இவர் இங்கே இருக்க அங்கே இருந்து அந்த மனையில் எல்லா பொருள்களும் வந்து நீண்டன என்று சொல்கிறார் இல்லைங்களா சாத்திரம் வைணவத்துக்கும் பொருந்தும் ஏன் அது என்ன கடவுள் கொள்கை அல்லவா நிலைமை ஒன்று தான் தான் நமக்கு தகராறு நடுவுலெல்லாம் எல்லாம் ஒன்றுதான் அங்கே நாராயணான்னு சொல்லுங்க ஜிவபெருமானு சொல்லுங்கிறான் அவ்வளோதான் அங்கேயும் ஒழுக்க தொடரணும் இங்கேயும் ஒழுக்க தொடரணும் இங்கேயும் தன்னை மறக்கணும் அங்கேயும் தன்னை எல்லாம் எல்லாம் ஒன்றும் ஏன் பிறந்தாய் மகன் நீங்கிறதுலாம் நீ எங்கடா போய் முடிவே எப்படி முடிவேங்கிறதுல தகராறு நான் ஒன்றா இல்லை நான் வேறாயிருப்பேன் அங்கதான் தகராறு அதெல்லாம் சிவியான சித்தியார் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணைங்கிடுவர் விடுதி அருமையா சொன்னார் இந்த சாத்திரங்கள்லயே என்னன்னு சொன்னா தொடக்கம் என்ன முடிவு என்னங்கறதெல்லாம் தகராறே இடையில இருக்கிறது இப்படியெல்லாம் வாழணும் எல்லாம் பைபிள் ஒண்ணு சொல்லுது எப்பா உன் ஒரு அறையன் வந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு திருவள்ளுவர் திறக்கு என்ன முற்பகல் செய்யல் தொகுக்கு என்ன பிற்பகல் உனக்கு என்ன இனிமை கருதுகிறாயோ நீ எதை விரும்புகிறாயோ அதை நண்பர்க்கு செய்யுங்கிற்கு முன்னாடி தாத்தா உனக்கு எதெல்லாம் இன்னாதென்று செய்யாதீங்க பெருங்கட்சியல் அதை திருவி போட்டார் இயேசுநாதர் உனக்கு எதெல்லாம் இனிமே என்று கருதுகிறார் அதை துன்பம் தரும் செய்யாதும் ஒழு அவங்க தின் படத்தின பிறந்தோம் அங்கதான் இல்லை நம்ம நம்மால் முன் செய்தவினைக்கு ஈடாய் சிவனருள் செய்விப்பது என்றார் யாரோ செய்ய யாரோ அணிவிக்கிறது நம்மகிட்ட கிடையாதுடா அவனவன் செய்தவனை தான் அவனவன் அனுபவிக்கிறான் இங்க பத்தி தொடக்கத்திலேயே முரண்பாடு முடிவில்லை என்ன நீங்க பல நாள் இருப்பாங்க எங்க கார்த்தா வருவார் தீர்ப்பளிப்பார் அதெல்லாம் போச்சு பிறக்கும் என்னைக்குதான் அது முடிகிற காலம்னாரு பாதம் நீங்கி சிவப்பேரு கட்டினாதான் உனக்கு புத்தி போட இந்த பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணைங்கிடுவர் இந்த நம்முடைய சமயங்களே பிரிந்ததுனால கேட்டா தொடக்கத்தினாலும் முடினாலும் தான் தகராறே தவிர இடையில இருக்கிற கருத்துக்கள் நமக்கு காத்திருங்கள் யாருக்குமே ஞாயிற்றுழ வெள்ளிக்கிழமை சொல்றாங்க நம்ம செவ்வாய்கிழமை சோமாரம் அவ்வளவுதானே அதனால் இப்படி எனவே மற்றவர் மனைவி மக்களும் பதியால் வாடி அத்தை நாள் இரவு தன்னில் அயர் உரத்துயிலும் போதில் டியனார்கு கனவீட அதன் நல்க தெற்றவன் உணர்ந்து செல்வம் கண்டவின் சிந்தை செய்வார் இது காலையில பத்து மணிக்கு போயிருக்கார் யாரு பத்து மணியா அல்லது ரெண்டு மணிக்கோ போயிருக்கார் நெல் வாங்குறதுக்கு ரெண்டு மணி மூணு மணியா போட இருக்கலாம் நினைக்கிறேன் பிற்பகலாக தான் இருக்கலாம் போயிருக்கலாம் போனவர் வரல மூணு நான்கு ஆச்சு அஞ்சு ஆச்சு ஆறாச்சு அவர் பாட்டு பாட்டுட்டு அவர் அர்ஜாமது அர்ஜாமடு படுத்துட்டார் இந்த அம்மாவை என்னன்னு கேட்டா என்ன ஆச்சு என்ன என்னானா என்னானா எண்ணின் ஏழையே என் சொல்லி ஏத்துகேனும் என்ற மாதிரி என்னன்னா ஆச்சுன்னு தெரியலன்னு இப்படினே எல்லாம் பிள்ளை எல்லாம் ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி என்ன கேட்டு அப்பா வந்துடுவாங்கடா நிறைய அது வாங்கி இன்னைக்கு நான் சொன்ன பாரு வடபாயசம் எல்லாம் தூங்கி போறோம் அது வரைக்கு பருப்பு என்ன வாங்கணும் மற்ற வெங்காயம் எல்லாம் வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டு வருவார்ப்பா அப்படின்னு சொல்லி இல்லை பார்த்து மணி ஆறு ஏழு எட்டு பசி வேறையா எல்லாம் தூங்கிட்டு இதோ எப்பொழுது மணி இரவு ஒன்பது கனவுல யாருக்கு முதல்ல தோன்றினார் அம்மாவுக்கு முதல்ல தோன்றினார் அற்புதம் இதெல்லாம் தூபம் போட்டது விடாமல் ஆனா கனவுல காட்சி முதல்ல யாரு கொடுத்தது மனைவிக்கு ஏன் பட்டிமண்டம் ஓட்டப்படாது ஒளிஞ்சு திரும்ப உள்ளது அன்பிச் உனக்கு என்ன தகுதி இருக்குது திருவுருள் வாய்ப்பை போய் நீ சொல்ற எடுத்து சொல்றது யோகிதா இருந்தா சொல்லு இல்லைன்னா உட்ருவா என்னால போய் அதில் அப்போ தந்தையார் கணவனார் செய்த தொண்டின் திறத்திற்கு முதல் ஏன் மனைவிக்கு கனவில் தோன்றினார் பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் கொம்பனார் நர்த்தவ கொடியனார்க்கு கனவிடை நாதன் நல்கொண்ணே இந்த பெண்ணுடைய கனவுல தோண்டி அம்மா கொஞ்சம் வீட்டு அங்க பாரு இந்த அம்மா எந்திரிக்கணும் பழைய கண்ணாம்பாவா இருந்து அப்படி எந்திரிச்சு பாத்தோம்னா எந்த ஊர்ல இருக்குதான் இருபதா நம்பர் தெற்கு வீதி திருக்கட ஊர் அதேதான் ஆமா இருபது தெற்கு வீதி கட திருக்கடூர் தான் நம்மளது தான் பார்த்தது பார்த்தா உரிய வியப்பு வீடே வேறு விதமா இருக்கு உள்ள அங்கங்க பார்த்தா பொருள்கள் இருக்கின்றன ஆளா மற்றவர் மனைவி அல்லவா உம் கொம்பனார் எல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அரிசியும் முதலா உள்ள எம்பிரான் என்றே பார்த்தார் இந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து பார்த்தவன் இது யார் தந்தது என் அருமையா சித்தாந்தம் படித்தவர்கள் அந்த அம்மா நம் செயல் அற்று இந்த திருவுந்தியார் பனிரெண்டாம் நூற்றாண்டு இது ஏழாம் நூற்றாண்டு நான் வேடிக்கையா சொன்னேன் ஆமா ஆமா அம்மா வந்து இந்த பாட்டை சொல்ல முடியாது ஏன்னா பதிமூணாம் நூற்றாண்டு திருவுந்தியார் பூங்குளிய கல்லர் ஏழாம் நூற்றாண்டு எனவே இந்த பாடலை சொல்லி பார்த்தார பார்த்தார் கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்போனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாம் என்றே இருகரம் குவித்து போற்றி தம் கரும் கணவனார்க்கு திருவமுது அமைக்க சார்ந்தார் அந்த கனவுல பெருமா அப்படி கனவுல சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா இதெல்லாம் வந்து இனிமேல் பயன்படுத்திக்க சொல்லிட்டாரு அப்படி பார்த்தா எல்லாம் பார்த்தவொடனே இருந்தவனே ஆஹா காலையில போனவங்க மத்தியானம் மூணு மணிக்கு போனவங்க எங்க இருக்காங்களோ தெரிய உடனே சமையல் பண்ணு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண மணித்தக்க மாண்புடைய ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை முதல் குரல தான் மணித்தக்க மாண்பாவது யாது சொல்லட்டு இருக்க வேணும் ஒரே வேணாங்கிறானு மக்களை சொல்லுங்களேன் மணித்தக்க மாண்புன்னு மணித்தக்க வீட்டிற்கு தக்க மாண்பு மாண்பினை உடையளாகி உடையளாகி தற்கொண்டான் அரங்கி எழுத்து வெளியே அதான் தெருக்குள்ளேட்டா மாண்பு மாண்பு தற்கொண்டே வாழ்க்கை வாழ்க்கை இதான் உரையாடா வலிமையிலும் ஒரு பயன் தானே காஞ்சிபுரத்தாளு அவன் எழுதிட்டு பாரு மனைத்தக்க மாண்பாவன் மாண்புங்கறத ரெண்டா பிரிச்சு ஒன்று குணம் இன்னொன்று செயல் என்று பிரித்து என மாண்புங்கிறது குணத்தையும் குறிக்கும் செயலையும் குறிக்கும் குறித்து குணம் என்ன என்று குறித்து செயல் இல்லை என்று குறித்து விளக்கி இருக்கிறான் மாண்பு மாண்புன்னு சொல்லியே விட்டு போயிட்டுமே எல்லாம் சொன்னா அது ஒரு குழந்தை அந்த பழைய காலத்தில் ஒரு மணி நேரம் வகுப்புல ஒரு மணி நேரம் முழுதும் சொல்லணும் இன்னைக்கு சொன்ன மனைத்தக்க மாண்புடைகளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணி பல்லடி தாப்பா சரி போகுது போ நாளைக்கு அப்படித்தான் போகுது அப்படித்தான் நடந்தது ஒரு காலத்துல அப்படித்தான் நடத்தணும் ஒரே வேணா ஒரு மணி நேரத்துல நாங்க இருபது அதிகாரம் பிடிச்சிட்டு லலிதா பத்துமணி வாரி வே ராமசாமி வேறுனு பார்த்துட்டு போடுறோம் வாழ்க்கை துணை எல்லாம் நாளைக்கு மக்கள் பேரு அப்படி அன்படமே இதெல்லாம் சொல்லிட்டு போறோம் ஒன்னு எழுதினா வன்மையும் தொழில் வன்மையும் தொழில் வன்மையும் அந்த அருமைப்பாடு இதுல ரெண்டு சில்லு தான் ஒரு நாலு பொட்டுக்கள்ல ஒரு மிளகா ஒரு கருவேப்பிள்ளை வச்சிருக்கும் ஆனா அந்த பொட்டுக்களை கட்டி இங்கும் இனிக்குது ஒரு யாழ்ப்பாணம் தேங்காய் முழுசும் உடைச்சு போட்டிருக்கும் கருவேப்பிள்ளையில ஒரு அரை மரத்து கீழே வாயில வைக்க முடியாது தொழில் பன்மையும் இதெல்லாம் ரொம்ப அருமையான ரொம்ப அருமையாக கணவனாருக்கு தம்பெரும் கருவனார்க்கு திருமத வைக்க அடி எவர் அறிய மாற்றால் இப்பதான் கனவுல போறார் அப்ப மனைவிக்கு கனவுல சொன்ன பிறகு ஒரு அரை மணி முக்கால் மணி பொறுத்து தான் கணவனுக்கு அந்த அது கலியருக்கு கனவுல போறார் ஏன் நம்முடைய பேரொருள் பேரொருள் அரு பத்தவரல உட்காந்து பெருமாவுடைய திருவர் இங்கே செய்து வேண்டி ஏற்பாடு எல்லாம் செய்துட்டு இந்த மாதிரி சமையல் எல்லாம் பண்ணிட்டு அருமையா இருக்கும் போது இவர் வந்தா வாங்க வாங்க வாங்க செல்வந்தராயவே இருந்தார் குங்குளியம் போட்டா இருக்கிற ஒன்னுதான் அந்த திருக்கட ஊருக்கு தெரியும் அடியவரை வரவே மாட்டார் ஆனா வறுமை வந்ததனால்தான் மேல அதுவும் வீட்டுக்கு கொஞ்சம் ரெண்டு அரிசி வாங்கிருக்க கூடாதா அரிசியே வாங்கலையே போட்ட மனுஷன் அவங்க என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கலையே தன்னை மறந்து தன் நாமம் கற்று கிடக்கிறாரு எந்த உண்மையெல்லாம் கலையை பற்றி தெரிய வேண்டும் என்றால் எதனால் தெரிந்தது வறுமையினால் தெரிந்தது அதனால் அருளால் வறுமை வந்தடைந்த பின்பும் அப்ப இந்த வறுமை அருளால் வந்த வறுமை அந்த ஒரு அடியவர் உலகத்தில் திருக்கட ஊருக்கு தெரியணும் தென் தமிழ்நாட்டுக்கு தெரியணும் ஏழாம் நூற்றாண்டில் மட்டுமல்ல எல்லா நூற்றாண்டிலும் தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு அடியவர் என்பதனால் இது அருளால் வந்த வறுமை என்று சொன்னார் சோதிக்க வந்த வறுமை அல்ல சற்று அந்த சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போச்சு அருளால் வறுமை வந்தடைந்தது குங்கு முல்ல தூக்கற ரொம்ப பயிச்சிருக்கீ பசித்தாய் உண்டன் தடநடு மனையில் நன்னி பாலின் அடிசில் உண்டு பருவரல் ஒழிகை என்றார் அங்க எல்லாம் தயாரா உண்டினால எல்லாம் ஆக்கி வச்சிருக்கா மனைவி போய் நீயும் குழந்தைகள் அருமையாக சொன்னால்தான் பால் சாதனம் தயாராகும் இவர் போக எல போடலாங்களா எல போடலாம் இவர் போனார் காலனை காய்ந்து செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை ஆளும் அன்புடைய சிந்தை அரிய மாற்றால் சால நீ பசித்தாய் உண்டன் தரணி மலையில் வைகி பாலினின் அடித்தில் உண்டு பருவரல் ஒழிகின்றார் அப்பதான் இவர் என்ன பண்ணார் உடனே ஆஹா பா பால் சாதம் இல்ல கோவில் இருக்கிற அமைப்பு கொஞ்சம் நீங்குது வீட்டுக்கு போகும்படியா இருக்கு என்று நினைச்சாராம் அப்ப பசி மறந்து தன் மணி மறந்து குற்றாரை ஆண் வேண்டியன் உர் வேண்டேன் பேர் வேண்டியன் கற்றாறை ஆண் வேண்டேன் கற்பனும் இனியமையும் குற்றால தமந்துறையும் கூத்தா உன் குறைகளே கற்றாவின் மனம் போல கசிந்துருக்க வேண்டும் என்றாரே அப்படி அப்ப கோயிலை விட்டு நீ இங்கே வீட்டுக்கு போகணும்னு கருத்தாற்ற இறைவன் திருவுள்ளம் என்று கருதிட்டு வந்ததான் வந்தா அந்த இருபதாம் நம்பருக்கு தெக்கு வீதியில திருக்கிற ஊர் எங்க இருக்குன்னா வீட்டுல வீடே தெரியல ஏன் நான் வந்த போது இருந்த இல்லம் வேறு இப்பொழுது இருக்குற இல்லம் வேறு அதனால இல்லத்தில் சென்று புக்கார் உள்ளதும் அங்க வந்து முன்னாள் நிக்கிறாங்க இவங்க பால் வச்சுட்டு ஏன்னா இவர் கணவர் வந்துருவாரு வந்த உடனே வாங்க வாங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நம்ம வீடுதான் வாங்க நம்ம வீடு தான் வாங்கன்னு நினைக்குது அப்பா அப்படின்னு கட்டிக்குது இதெல்லாம் அருமையா ஒலியும் ஒலியில கொல்லலாமே அருமையா செய்யலாம் அப்பான்னு கட்டிக்கிட்டது எல்லாரும் எடுத்துக்கொண்டு போய் செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில்லொத்தனுதலாய் இந்த விளைவலாம் என்ன இதுக்கெல்லாம் ஒரே சொல்லவே கூடாது வில்லொத்தனு மனையை கூட்டு இவ்விளைவலாம் எண்கள் அப்படியே பார்க்கிறார் வீடு என்ன பொண்ணென்ன மீண்டும் காட்டினிப்போம் பொண்ணென்ன நெல்லென்ன ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன இருக்குன்னு இவ்விளைவலாம் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார் பெருமான் தந்ததுங்க நாதன் தந்தையல் தானே என்று உந்திவரு தன்னையே தந்தானி என்று உந்திவர் அப்படி அறிவியல் படிச்சுனாங்களான் அம்மா அல்லொத்த கண்டன் அருள் தர வந்ததென்றார் என்னையும் ஆளும் தன்மைத்து எந்தயம் பெருமான் தன்னை இருந்த அருள் வண்ணம் பெருமானி இப்படி எல்லாம் ஆட்கொள்கிறாரே அதைத்தான் சொன்னார் பாடுவார் பசி தீர்ப்பா ஏழாம் திருமுறை பரவுவார்பிணிகளைவாய் ஓடுநன்காலனாக உன்பலி குடல்வாணி திருக்கருகாவூர்ல இறைவன் பொதுசுவர் கொடுத்த பிறகு சுந்தரமூர் சுவாமி பாடுகிறார் பெருமானி நீ பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஆனா நீ மட்டும் பன்னெண்டு மணி ஆனவன்னு ஓரெடுத்துக்கிட்டு போறியப்பா ஓடெடுத்துக்கிட்டு போறிய ஓடு நன்கலனாக உன்பாலி குழல்வான காடு இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றெல்லாம் அருமையா ஏழாம் திருமுறையிலே ஏத்து பார்க்கிறார் இப்படியாக இருந்து அங்கே இருந்த பெரும் பெருமா வந்து தீபம் ஏந்து இன்னடிச்சில் ஊட்ட அதை நுகர்ந்து அருமறை காவலனார் ரொம்ப அருமையா இருந்தார் அன்று முதல் அவர்கள் செல்வ குடிப்புல மிகச் அப்ப திருப்பனந்தால்னு ஒரு இடம் பக்கத்திலேயே இருக்குது இது ஒரு பகுதி இப்ப பிற்பகுதிங்கிற மாதிரி வரலாறு திருப்பனந்தால் திருக்கடவுர்ல இருந்து திருப்பநந்தால் இங்கிருந்து ஒரு மாயோரம் ஒரு இருபது இருபத்தஞ்சு மைல் அங்கிருந்து ஒரு முப்பது மைல் ஒரு அம்பது மைல் இருக்கு திருப்பனந்தாள் திருப்புணர்ந்தாலும் ஒரு நிகழ்ச்சி செஞ்சடை பெருமான் செஞ்சடை பெருமானை ஒரு அம்மா வழிபட்டு இருந்தார் தாரகையின் பேர் இவ கம்பராமாயண தாரகை இல்லை அவர் ஆட்சதி இவர் ரொம்ப பெரும் இந்த பெண் வழிபட்டு கொண்டிருந்தார் படிபாடு செய்கின்ற பொழுது ஒரு நாள் எல்லாருமே அதுக்கு முதல்ல காட்டி ஆடி நாயினர் நெய்யோடு பால்தையர் அந்த நேர் பெரிய யாத்திட்டு நெய் எல்லாம் இதெல்லாம் ஆடின ஆடையெல்லாம் திருமீனிக்கு சாத்தி பிறகு அந்த ஒவ்வொரு மலரும் ஒரு மலர் மாலை எடுத்து அந்த பெருமானுக்கு நெகிழ்ந்து விடாமல் கட்டிட்டு இருக்கிற காரணமே கௌபீர் கட்டாம் போட்டு கட்டணும் அதனால அந்த மாதிரி ஆடை நெகிடுது நெகிடுகின்ற பொழுது ஆடை நெகிழ பெருமானுக்கு அணிவிப்பது மாலை அணிவிப்பது தவறு ஆனா எடுத்த மாலை பெருமானுடைய இந்த அளவுக்கு போயிட்டுது எடுத்த ஒன்றை அணிவியாமல் இதுவும் தவறு அணிவியாமல் இறக்கி விடுவதும் போல இருக்கு என்ன சார் எடுத்து இப்படி பெருமானுக்கு அதை போட்டு பார்த்தா நல்லா இருக்கு அதுக்குள்ளாங்க எனவே இந்த சிக்கல்ல இந்த மாலையை போடவோ நானும் மீது உருகிறது போடாமல் இருந்தால் பக்தி கவ கவிழப்படுது இந்த நாணமும் பக்தியும் ஆகிய ரெண்டும் போடணும் அதனால அந்த அம்மா அப்படி அப்படி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் காட்டணும் எங்க காட்ட போறான் அதனால அப்படியே அருமையா அந்த மாலை எடுத்துக்கிட்டு அந்த சிவலிங்க திருமையில் அப்படி அப்படி அப்படி அணிவதற்கு முன்னே இந்த ஆடை நிகழ அப்படியே எடுத்ததை கீழே வைக்கவும் முடியல ஆனா அதுக்காக அணிவிக்கவும் முடியல அப்படி ரெண்டும்ங்கட பெருமானே அப்படியே துடிக்கும் போது பெருமான் தலைவணங்கி எதுக்கிட்ட தலைவணங்கி எதுக்கிட்டு அதனால தலை வணங்கினால இந்த அம்மா எடுத்த ஆடை நிகழவும் கீழே இதுவரைக்கும் இன்னுமே நிகழாமல் இருக்க எடுத்ததையும் போட்டு அப்பருடிகள் நமக்கு சொன்னார் அவன் வணங்குகிறான் தலை வணங்க வணங்கணுமே மாலைய போட்டு நிமிர்ந்துருந்தா வம்பே இல்ல நேரம் முடிச்சிடலாம் பாட்டு போயிடலாம் ஆனா நிமிர்ல என்ன பண்றது வணங்கனத்தால வணங்கின ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணுமே ஒரு அன்பருக்காக தலையே நீவனங்காயின்னு அப்பரடிகள் ஆற்றுப்படுத்தினார் அப்படி தலையே நீவனங்காய் என்ற அடியவருக்கு வேண்டுழி தானும் தலை வணங்குவான் எங்கள் பெருமாள் அவ்வளவு வெளிவந்த கௌ அப்ப சோழருடைய அரசு அது எந்த சோழன் செய்ய முடியல பாண்டியர் வரலாற்று கூட இவரு பண்டாரத்தார்லாம் ரொம்ப அருமையா வரலாறுறது என்ன பெரியவர் ராஜமாணிக்கம் எல்லாம் இல்லை அந்த வரலாற்று பேராசிரியர் சொன்னா நம்முடைய சாகாச பண்டத்தார் அப்ப ராஜ டாக்டர் ராஜமாணிக்கம் இதெல்லாம் வரலாற்று பேராசிரியர் நல்ல இலக்கியதா இப்படி ஒவ்வொன்றுலேயும் துறையா பிரிஞ்சு எழுதின காலம் பேராசிரியர் இருந்த காலம் ஒரு காலம் இருந்ததாக கேள்வி அல்லவா அது எல்லாம் ஒரு காலம் இருந்தது அது மாதிரி இருக்கு கூட எந்த யாருன்னு சொல்ல முடியலேங்கிற இந்த ஏழாம் நூற்றாண்டுல இந்த சோழன் இங்கே யார் இருந்தான்னு தெரிஞ்சேன் வரலாறு அறிய முடியல ஏன்னா எட்டுக்கு பிறகுதான் விஜயாலயம் அவன் எல்லாம் பிற சோழர் பின் கொடி கட்டி பிறகுறாங்க இந்த நாலுல போனது இருக்கே இந்த ஏழு வரைக்கும் பல்லமணன் இது மா இழுவாங்கறையா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல இதோ சோழன்னு பேருக்கு இருந்திருக்கிறான் அது எந்த ஒரு எக்ஸ் அது தெரியுது ஆனா பக்திமா எழுதி அவன் பார்த்தான் பெருமான் திருமேனி வணங்கி இருந்தது போடும் குண்டி போடும் என்று கருதி அவனுக்கு அவ்வளவுதான் என்னன்னா பெருமான் திருமேனி வளைந்திருக்க கூடாது நிமிணம் என்ன செய்யலாம் சரி ஒரு கைத்த கட்டு எடுத்து எதிர்ப்புறமா இழுத்தம்னா அது தலை நிமிர்ந்தோம்னு நினைச்சான் அவ்வளவுதான் அவனுக்கு தோன்றுச்சு அந்த நேரத்தில் உடனே கைத்த கட்டுனா இப்படி வணங்கி இருக்கிற தெய்வத்தை இப்படி கைத்தை போட்டு கட்டி எதிர்பக்கமா இழுத்தான் ஒருவார்களுந்தது <laughs> <laughs> <laughs> <laughs> திருமேனி சாய்ந்து இருக்கிறது நிமிராமே இருக்கு அது சோழன் நிமிட்க பார்க்கிறான் இதோ இப்பொழுது திருப்பணந்தாள் திருப்பணந்தாள யானை குதிரையெல்லாம் கட்டப்பட்ட கயிறு திருமேனி நிமிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கு ஒரு பங்கு முயற்சியும் அப்புறம் நிறுத்திட்டு வாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி எங்கடா அப்புடுறா ராஜா புடி எங்க எங்க அப்படின்னு சொல்லி அதை நிமிடாங்க அதை யார் கலையர் பார்த்த உடனே அருமையான பாடல்கள் இதெல்லாம் சேனையும் திரளும் எய்த்து எழாமை நோக்கி இந்த சேனைகளும் பல காலாட்படைகளெல்லாம் சேர்ந்து திருமணிமிப்பதற்கு முயன்றும் அந்த திருமேனி நிமிராமல் அப்படியே வணங்கியவாறு இருக்கு எழாமை நோக்கி என்ன செய்தாராம் இங்கேதான் அந்த வரி இல்ல இதுல இன்டிமையாத வரி இந்த பிற்பகுதியில வருதுன்னு சொன்னா இந்த வரி வருது முன்னால முற்பகுதியில தன்னை மறந்தால் தன்னம் கேட்டால் பகுதிக்கும் இதான் ரெண்டு பக்கம் தான் ரெண்டு ரெண்டு அருமையான வரலாற்றுல முக்கியம் மற்ற வரலாறு அதே எனக்கு தெரியுது வழியில் இந்த வருடம் என்ன செய்யலாம் இருந்தவரை குங்குளியமே போட்டிருந்தவருக்கு அதே இருக்கின்ற பொழுது பெருமான் வீட்டை கொடுத்து வளத்தை கொடுத்து மனையாள கூடிய கனவுல சொல்லி தானும் சொல்லி பால் சாதம் போட்டுட்டான் அப்படி பெருமான் தனக்கு அருள் செய்தார் என்பதனாலே என்ன செய்யலாம் அங்க போய் திருப்பந்தால பண்ண உறேன் என்று சொல்லுவான் எவனும் சொல்லுவான் சொன்னால் அவர் அறுபத்தி மூணு ஒருவர் ஆகார் தன்முனை புடையவர் அர்த்தம் தன்முனைப்புடையவர் என்ன செய்தார் இவை எல்லாம் பல நாட்கள் எழுத்து எழுத்து பாவம் கழுத்துக்கார வருந்தது விலங்குகள் பாவம் ஏதோ அடியேனும் இந்த திருப்பணியை செய்து குதிரையும் பெற்ற இழைப்பை அடியேனும் பெறுகின்றேன் என்று சொன்னார் நான் நிமித்து விடுகிறேன் என்று சொல்லல நான் நிமிர்த்து விடுவேன் சொல்ல இதுவரையிலே இந்த ஜீவன் எல்லாம் பட்ட துன்பத்தை ஏதோ அடியேன்னு கட்டுப்பாக்குறேன் யானும் இழைப்பு இது பெற வேண்டும் என்று ஒரு காலத்துல குங்குரையக்கடையர் வரலாற்றை எதேனும் எழுத்துக்களில் பொறித்தால் இதை பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டும் எதை இந்த இடத்த